சத்குரு ஸ்வாமி கிஜ் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா குரு கிருப்பையால் பாகவதம் கர்க்க பாகவத்தன் மூடு இருந்தாலும் விடாம எனக்கு சொல்லணும்னு அதாவது முக்கியமான கட்டத்தில் வந்து ரொம்ப அனுபவிச்சு சொல்லணும் அனுபவம் ஆத்மானுபவம் அப்படி லேசில் விட உண்டையாது அதனால ஏதோ ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு ஏதோ ஒரு ஒரு மோடு வந்து வச்சுக்கிறோம் பட் சொல்றது வந்து அந்த நேரத்தில் பகவான் எப்படி கொடுக்குறாரு அப்படிதான் அப்படி சொல்கிறோம் விளக்கமாக பார்த்துட்டு இருந்தோம் நேத்திக்கும் ஐம்பத்தி மூணாவது முடிய போகிறதையும் அப்படி அம்பாளான பவானி பார்வதிய ஈஸ்வரனோடு இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்காள் கணேசன் சுப்பிரமணியம் எல்லாம் சேர்ந்திருக்கு அப்படி பணியில் பிரார்த்தனை பண்ணி அனுகிரகம் பண்ணிட்டார் சுவாசினி பூஜையெல்லாம் பண்ணி தன்னுடைய அந்த அழகை வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறாப்புல வெளியில் மல்லில் நடந்து வரக்கூடிய நேரத்தில் அந்த அழகை பார்த்து யானைகளில் தேர்களில் குதிரைகளில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ராஜாக்கள்லாம் மயங்கி போயும் மயங்கி போய் உட்கார்ந்து கீழே தொப்பு தொப்புன்னு விழுந்தார்கள்னு கடைசியாக பார்த்தோம் இப்படி அசஞ்சு வரக்கூடிய தாமர புஷ்பம் மாதிரி மென்மையான தன்னுடைய பாதங்கள் திருவடிகளை மெதுவாக முன்னால் வச்சு மெல்ல நடந்து வரக்கூடிய அந்த ருப் புனி கிருஷ்ணனுடைய வருகை எதிர்பார்க்கிறாள் கிருஷ்ணன் வந்திருக்கானா தெரியணுமே எப்படி தெரியும் அப்போ துளசி வாசனை வருது துளசி மாலையாச்சியா வாசனை வருது அப்போ பார்த்துன்னுக்கா இடது கைவர்களால் நெத்தியில் அப்படி வந்து வந்து விழருது இதே கூடி தலை முடி இருக்க சுள் சுழல இருக்கக்கூடிய முடி விழறுது அது கண் பார்வையை மறைக்கிறாப்புல இருக்கும் அதை வந்து எடுத்து விளற மாதிரி அந்த ஒரு வியாஜத்தில் அந்த ஒரு இதில் ஒரு காரணத்தை வச்சுண்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சுண்டு அப்படி அவங்க வந்திருக்கக்கூடிய நபர்களை பார்க்குறாங்க பார்க்குறது வெட்கத்தோட பார்க்குறான் கடைக்கண்களால் பார்க்குறான் அப்போ அச்சுதனான அந்த கிருஷ்ணனை பார்த்தாள் அச்சுதன்கிற இந்த இடத்துல அந்த வார்த்தை ரொம்ப கர இருக்கு அதாவது தன்னுடைய பக்தர்களை தன்னை அண்டியவர்களை தன்னை சரணமடைந்தவர்களை கைவிட அதுதான் அது நரசிம்மன் அது பண்ண மாட்டார் நரசிம்மன் தான் காலை சிம்ம நர்லோக மனோபிராமம் அது மாதிரி பண்ண மாட்டாள் அப்புறம் கிருஷ்ணன் சரிய சரியான நேரத்தில் வந்தாச்சு தானே முக்கியம் இது இந்த நேரம்தான் முக்கியம் வேறு எப்போ வந்து பின்னால வந்து என்ன பிரயோஜனம் அதனால் இப்போ சரியான நேரத்தில் வந்தார் உடனே படித்தார் ஸோ தன்னுடைய இஷ்டமான அந்த கல்யாண தன்னை விரும்பக்கூடிய பெண் தேரில் தன்னுடைய தேரில் ஏறுவதற்கு தயாராக சித்தமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ராஜகுமாரியான முனிய பகைவர்கள் நான் விரோதிகள் பார்த்துன்னு போது கிருஷ்ணன் வந்து கருட கொடி இருக்கு அப்படிப்பட்ட அந்த தேரில் அதுதான் அவனுடைய அடையாளம் அப்புறம் துளசி மாலை வாசனை அடுத்தது கண்ணனுடைய பிரத்யேக வாசனை அப்புறம் அவருடைய பாஞ்சஜன்ய சங்கம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ தேரில் ஏற்றிண்டு அந்த ராஜர்கள் ராஜாக்களுடைய படைகளை ஜெயித்து நரிகள் நடுவில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆகாரத்தை எடுத்துன்னு போகக்கூடிய சிங்கம் மாதிரி அவர் கிளம்பிட்டார் அப்போ பலராமன் போன்றவர்கள் கஷணத்தில் வேகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு அப்படி பலராமன் போன்றவர்கள் அந்த சேனையோட உள்ளே வராது ஜலாசந்தனுக்கு அடங்கி நிற்கக்கூடிய அவருக்கு அடக்கமாக இருக்கார்கள் அவருக்கு வந்து அவனுக்கு வந்து அவனுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு இருக்கார்கள் அப்படி இருக்கக்கூடிய தன்மானமிக்க ராஜாக்கள்னால் தங்களுடைய கீர்த்தி புகழ் தங்களுடைய வீரம் அதை வந்து கொலைக்கிறாப்பில் அது வந்து அழிஞ்சு போகிறாப்புல அதுக்கு பங்கம் வராப்பில் இருக்கக்கூடிய அவமானத்தை தாங்க மாட்டாமல் வில்லை வை வில்ல கையில் வச்சுட்டு அம்பு கையில் வச்சுன்னு இருக்கக்கூடிய நம்மளை வந்து கேர் பண்ணாமல் பொருட்படுத்தாமல் கோபர்கள்னா சிங்கத்தின் பங்கை வந்து மான் தான் சொல்கிறார்கள் மிருகை மிருகை இவன் அப்படியும் மான் எடுத்துன்னு போகிறாப்புல நம்முடைய கீர்த்தி புகழ வீர வீர சிறப்பை பறிச்சின்னு போகிறார்களே இந்த கோப்பர்கள்னா நம் நாங்கள் வந்து பலவிதத்துல மிகவும் அவமானப்படுத்தப்பட்டோம் அவமானப்பட்டோம் எப்படி ஒரு அக்க சத்தம் போடுறார்கள் வேற என்ன பண்ண முடியும் சத்தம் போட்டார்கள் இப்போ இதோட அந்த முப்பத்தி மூணாவது முடிகிறது இப்போ அடுத்ததே நான் ஐம்பத்தி வந்து கல்யாணம் சீக்கல்லப்படால் வரணும் இது மேல பார்ப்போம் இதுதான் இனிமேல் தான் அங்கே கொஞ்சம் இருக்கும் சண்டையெல்லாம் வரும் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் முன்னால ஒரே ஆசிரியர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை அதாவது கிடைக்காத விஷயத்தை அடிக்கணும் சொல்கிறேன் அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகிறேன் சியாமாம் யோவன மத்திய தான் இருந்தலையே அப்படி என்ன சொல்கிறாருன்னா வியாக்கியானங்களில் சொல்கிறது யௌவனத்தினுடைய மத்தியில் இருப்பவளை சியாமின்னு சொல்கிறார்கள் சீதகாலே பவேத் உஷ்ணா உஷ்ணகாலே துசீதலா தனுயே சுக்கட்டினோ சா சியாமா பரிகீர்த்திதா அப்படியெல்லாம் சொல்கிறார்கள் அதாவது அவளுடைய தேகம் எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் சொல்றார்கள் அப்போ இப்படி சீதரை இன்னொரு என்ன சொல்றார்கள் சியாமம்னா அஜாத்த ரஜஸ்காம் சொல்றார்கள் ரித்துவாகாதவள் சொல்றார்கள் அப்படிலாம் சொல்றார்கள் அடுத்தது இந்த இடத்துல அந்த கதிரிசை அச்சுரம் சார்ந்து அதாவது வெளியில் வரக்கூடிய அம்பிகா ஆலயத்தில் வெளியில் வரக்கூடிய ருக்மிணி தாயார் சைவம் சனி சலகதி சலபத்மகோசோ பிராப்தியும் தனா பகவத் அஹா பசுமீஷ்ஷமான உச்சாரிய வாம கருஜலையை அலக்கான பாங்கை பிராப்தான் ஹிரியா ஐக்ஷதன் நிபான் தத்திருஷ் அச்சுரம் சான் இருக்கல்யன் அதுக்கப்புறம் தாம் ராஜகன்யா நமருஷதியும் ஜகார கிருஷ்ணோ என்ன சொல்கிறாருன்னா ஆரம்பத்தில் சைவம்னு போட்டிருக்கு அப்புறம் சான் வேறு இருக்குது அச்சுரம் சாங்கிற இடத்துல இன்னொரு சா இருக்கு இப்படி ரெண்டு ச ரெண்டு சப்த தத் தட்டா சா அப்படிலாம் இருக்கு அப்போது ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் யாம்ங்கிறதுக்கு மாற்றுப்பரமாக இந்த ஸ்லோகத்தில் சாங்கிற முதல்ல சொல்லி யாரை பார்த்து ராஜாக்கள்லாம் மோகித்து பூமியில் போத்து போத்துன்னு இருந்தார்களோ அவர்களை பார்த்த ருக்மிணி அது ஒண்ணும் அச்சுதனை பார்த்த கிருஷ்ணனை பார்த்த ருக்மிணி சுரூபத்திரம் அது ஒரு ருக்மிணி சுரூபத்திரம் ஒன்றாக இருந்தாலும் அபிப்பிராயம் வேதப்படுவதை காட்டி தச்சப்த வாக்கியம் ருக்மிணிக்கு இருக்கவே செய்கிறதுன்னு இதெல்லாம் பாகவத சம்பிரதாயம் தெரிஞ்ச எல்லாம் இதர்கள் அவர்கள் வந்து அர்த்தம் சொல்கிறார்கள் அப்படி காமிக்கிறார்கள் முதல்ல பார்த்த சாங்கிறத பிரசித்தை சொல்கிறதுன்னு ரெண்டாவராக இருக்கக்கூடிய யாம்ங்கிறது வந்து பிரதி நிர்தேசமாக சொல்லப்படுதுங்கிறது இதெல்லாம் அந்த இவ வித்வான்கள் பண்டிதர்களுடைய விஷயம் விஷயம் முக்கியமான அதாவது விசேஷமான கேள்விப்படாத விஷயத்தை சொல்லணுங்க தான் சொன்ன அவ்வளோதான் வரணும் இல்லை ஐம்பத்தி நாலாவத்தியாயத்துக்கும் சுருக்கமாக ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார் என்ன சொல்லப்படுறதுன்னு தெரு பஞ்சாசத்து மேரு ஜித்வாராக்யம் அரிபக்ஷகான ருக்மிணச்ச விருணிச்சிரூபியா நிரூபியாத பைஷ்ம பாணி பூரோ அக்ரஹீத்தின் சத்ரு எல்லாம் ஜெயிச்சு ருக்மியை வந்து விரூபனாக்கி விரூப்யா விரூபியாதன் ருக்மிணம் ருக்மிணஞ்சம் விரூபியாது ருக்மிணஞ்சம் விரூபியாதன் அவரை வந்து அவரை மானபங்கம் படுத்துற அப்படி பண்ணிவிட்டு துவாரக்கையில் ருக்மிணியாக முறைப்படி விவாகம் செய்து கொண்டார் கண்ணன் உப்பயமை யதாவிதின்னு சொல்கிறது அப்படி செய்து கொண்டாலும் இந்த அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணப்படுகிறது அப்படின்னு ஒரே ஆசிரியர் ஒரு ஸ்லோகத்தில் காண்பித்தது அது அடியை வந்து சொல்வதற்காக முன்னால் சொன்ன இப்போ மூலத்தை சேவிப்போம் முதல் அஞ்சு ஸ்லோகம் பார்ப்போம் इति सर्वेश संध वहानाख्य धंशिता स्र्बलगे पिक्रांता अन्वयु धतामु श्रीसुकवाच् संर वहा्य धंशिता स्वैश्वर्बलगे पिक्रांत अन्वयु धतामुका तानापतरी आलोक्य यादव अनीकूतपा तत् सत्सुख राजस्फूर्ज्य स्वधनुषिच तानापतरी आलोक्य यादव अनीकूतपा तत्थसमुखा राज विस्फूर्ज्यस्वधनुषिचेमं अस्वपृे गजस्खंदे रथोपस्थे चोवदूचु सरवर्षा मेघ आद्रिष्व यथ अस्वृष्ठे गजस्खंदे रथोपस्थे चोविद மூச்சு சரவாணி மே அதோஜ பத்துர்பலம் சராசாரை வீட்ச சுமியமா சவீட ஐ சவீடம் ஐட்சத்து தவத் விரம் பய விலோச்சன பத்துர்பலம் சராசாரை வீட்சம சவ்டம் ஐட்ச தத்வக்ம் பயவிக்வலோச்சன பிரகத்தியாக மாஸ்மோச்சனை வினக்ஷ அதுனைவேத்தேன் தாவக்கை சாத்திரவம் பலம் பிரகத்தனாக மாஸ்மோச்சனே வினக்ஷ அதுனைவேத்தே தாவக்கை சாத்வம் பலம் முதலஞ்சு ஸ்லோகம் பார்ப்பம் வறுடையும் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் ருக்மி சொல்லப்பட்ட அந்த ருக்மிணி கல்யாணப்பெண்ணுடைய அண்ணா அவன் தானே வந்து சிசுபாலனுக்கு கொடுக்கணும்னு சொன்னான் அவன் சண்டைக்கு வரணும் அவனை வந்து தோற்கடித்ததையும் ருக்மியை தோற்கடித்த மாரபங்கம் பண்ணதையும் ருக்மிணியினுடைய கல்யாணத்தையும் வர சொல்லப்படுகிறது இந்த ஐம்பத்தி நாலாவது மறுபடியும் ஒரு ஆவர்த்திப்போம் மூலத்தை சேவிப்போம் முதல் அஞ்சு ஸ்லோகம் சீசுகோபாஜா இது சர்வ சுதம் பிரப்தான் வாகன ஆரோக்கிய தம்சிதாக அஸ்வை ஸ்வைஸ்வைர் ஸ்ைர்வல பரிக்காந்த அன்வீத்தர் சுவேசம்ரனியம்சிட்டை பலைஸ் ஸ்வஸ்வலகே பரிக்காந்த அன்வியூத்தாநோக்கிய யாவ அனயூத்தூத்து ராஜன் விபூரஸ் ஸ்வனுஷித்தாண்டோக்கியாத்தூகா ராஜன் விபூரே அஸ்வஷ்டே கஜஸ்க்கே ரோபே கோவிதூபுவாணி மோதிப்போய அஸ்வஷ்டே கஜஸே ரோபே கோவிதா மூச்சுகோ சரவஷாணி மேகா அத்ஷுவோ ய பத்துர்பலம் சராசாரகி ஷன் வீட்ச சுமியமா சவீடமை தயவிப்ஃலோன पत्युर्बलं सरासानिगी, சராசாரை பத்துர்பலம் சராசாரை ஷன் வீட்ச சுமியமா சவீடமயவிஃபலோச்சன பிரகஸ்தகவ மாஸ்பை வாமலோச்சனை வின அதுனைத்தே தாவகை சாத்திரவம் பலம் பிரகத்தன மாஸ்பை வாமலோச்ச அதுனை தாவக்கை சாத்திரவம் பலம் அஞ்சு அர்சம்பார்ப்போம் சுகர் சொல்றார் பரீட்சித்துட்டேன் இப்படி மிகவும் கோபம் கொண்டவர்கள் யாருக்கு அந்த ராஜாக்களுக்கெல்லாம் கவசம் போட்டிருக்கார்கள் சண்டைக்காக கவசம் போட்டுருக்கார்கள் கையில் வில்ல வச்சுருக்கார்கள் அவர்களுடைய ஆயுதங்களாக வச்சுருக்கார்கள் அப்படி அவரவர்களுடைய சேனைகளால் சூழ்ந்து கொண்டு அவரவர்கள் பல விதமான ராஜாக்கள் இருக்கார்கள் அவரவர்களுக்கு பிரத்யேகமான சேனை இருக்கேன் அந்தந்த அவரவர்களுடைய தங்கள் தங்கள் சேனைகளால் சூழப்பட்டு எல்லாரும் தேர்களில் ஏறி கிருஷ்ணனை அப்படியே தொடர்ந்து வரார்கள் கிருஷ்ணவேமாக போகிறார்கள் அப்போ ஹேராஜன்னு அந்த யாதவ சேனை தலைவர்கள்னா வந்தென்று கூடிய அந்த சத்துக்களை பார்த்து அவர்களுடைய அவர் யாதவ சேனைகளுடைய அவர்கள் என்ன பண்ணுறார் விற்களெல்லாம் நான் எத்தி டங்காரம் பொன்னி டங்காரன்னா நங் நங் நங் வரும் அவர்களுக்கு எதிராக நின்றார்கள் யுத்தத்தில் சமர்த்தர்கள் அப்படிப்பட்ட அவர்களான அவர்கள் வந்து சத்ருக்கள்னா மேகங்கள் வந்து மலையில் ஜலத்தை பொழிகிற மாதிரி குதிரை மேலையும் யானக்கழுத்துலையும் தேர் நடுவுலையும் சரமாறி அம்புகளை பொழிந்தார்கள் அப்படிப்பட்ட சின்ன அழகான சரீரம் கொண்ட அந்த அழகான ருக்மிணி தாயார் கணவனுடைய சைன்யத்தை பானமாரிகளால் மறைக்கப்பட்டதை பார்த்து பயத்தால் நடுங்கிய கண்கள் கொண்டவளால் கிருஷ்ணனுடைய திருமுகத்தை லஜ்ஜையோடு பார்த்தால் அதாவது ஒரு வெட்கத்தோடு பார்த்தாள் கண்ணன் என்னாவது நம்ம கண்ணனுடைய சைன்யத்தை மற்ற ராஜாக்கள்லாம் இப்படி அம்பு மாறி போட்டு அப்படியே மறைக்கப்பட்டாபிள் இருக்கேன்னு என்ன என்னாகுமோ அப்படின்னு பார்த்தோம் வாமலோச்சனே அப்படின்னா அழகான கண்ணு கொண்டவளை மாஸ்பைகி மாஸ்ப பை பயப்படாது பயப்படாது இப்பொழுதும் உன்னை சேர்ந்தவர்களால் இந்த சத்துகளின் சைன்யம் நாசமடை போகுது உன்னை சேர்ந்தவர்கள்னு தன்னுடைய சைன்யத்தை சொல்லிட்டார் அப்போது அம்மா சேர்ந்தாச்சு ரத்தத்தில் ஏறின உடனே கண்ணனுக்கு கை பிடிச்சாச்சும் முடிஞ்சு போச்சு அப்போது உன்னை சேர்ந்தவர்களுடைய அவர்களால் இந்த சத்துருக்கள் சைன்யம் நாசமடை போகிறது அப்படின்னு கிருஷ்ணன் வந்து ஒரு புன்னகை செய்து கொண்டு சிரிச்சுன்ட்டு சொன்னார் இவர் ஒன்றும் இல்லை அவனுடைய சங்கல்பந்தான் சங்கல்பம் இருந்தாலே பொறுமை சங்கல்பந்தான் வேலை செய்கிறது எப்போவுமே மற்றெல்லாம் பேருக்காக சுக்கர் சொல்கிறார் இப்படி கோபத்தோட பேசின ராஜாக்கள்லாம் எல்லோரும் ரொம்ப பரபரப்போட கவசத்தை தரிக்கிறார்கள் கைகளில் வில் ஏந்திருக்கார்கள் ஆம்பு ஏந்து வச்சுருக்காங்க அத்த சத்தங்கள் வச்சுருந்துருக்கார்கள் தேர்களில் ஏறி அவரவர்கள் படைகள் அதாவது காலாட்படை குதிரப்படை கஜப்படை யானப்படை தேர்ப்படை இப்படி இருக்கு அவர்கள் படைகள் சூழகிருஷ்ணனை பின்தொடங்கினிருந்தார்கள் கண் கண்ணன் முன்னால் போகிறார்கள் அப்போ ராஜனே அவர்கள் வருவதை பார்த்து யாரவசை நாள்பிகள்னா அவரவர்கள் யாரவ சைனார்கள் அவரவர்களுடைய விற்கல் வில்லு அதெல்லாம் ஏற்றிண்டு நான் ஏற்றி அம்பு கை வச்சுண்டு சத்தத்தை எழுப்பி அந்த நான் சப்தம் இந்த டங்காரம் பண்ணி எடுத்து இந்த யுத்த முறை யுத்த சம்பிரதாயம் யுத்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர்கள்லாம் மேகங்கள் வந்து எப்படி மலைகள் மேலே அப்படியே மழை பொழியுமோ அப்படி எதிரி படைகளுடைய குதிரைகள் யானைகள் தேர்கள் மேலே அம்பு மழை பொய்த்தார்கள் அப்போது தன்னுடைய கணவனுடைய படைகள் எதிரிகளினுடைய அம்பு மழையால் இப்படி மறைக்கப்பட்டுகிறதை பார்த்து உடனே வந்துடுச்சோ தான் கை பிடிச்சாச்சு முடிஞ்சு போச்சு இது பணிகிரகணம் ஆகிடுத்து முடிஞ்சு போச்சு அப்போது நல்ல அழகான சரீரம் படைத்த மெல்லடியான ருக் முனி தாயார் பயத்தால் கண்கள் கலங்கி போய் வெட்கத்தோட தன்னுடைய பத்தி கிருஷ்ணனை கணவனுடைய முகத்தையும் பார்த்துறன் அவர் அவர் சொல்கிறார் சிரிச்சு அதுக்காக பார்த்துட்டார் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் விளையாட்டெல்லாம் ஜாஸ்தி கண்ணன்ட்ட கண்ணாடியையும் அழகான கண்ணை கொண்டவங்களையும் பயப்படாது பயப்படையப்படாது பயப்படாது என்னுடைய படையால் எதிரிகளுடைய படை இப்பொழுதே அழிய போறது பார் அப்படின்னு சிரிச்சுண்டு பகவான் சொன்னார் அவர் அடுத்தது ஆறாவது ஆமாம் சத்ருகளுடைய சைன்யம் அப்படின்னா அந்த மற்ற ராஜாக்களுடைய சைன்யம்ல சத்ருக்கள் சைன்யம் ஆயிடுச்சி கண்ணு கை கண்ணனுடைய சைன்யம் ருப்பிணி சைன்யம் ஆயிடுத்தீங்க அப்பனால உன்னை சேர்ந்தவர்களால அந்த சத்ருகள் சைன்யம் இப்ப நாசமடை போறது பார் அப்படின்னா அவனுடைய அவனுடைய சங்கல்பத்தால எல்லாருக்கும் இது வந்துடும் அந்த செம்பு வந்துடும் தஷாம் तद्विक्रमं கரசர்ஷா அமரிஷியாராச்சி ஜயார்த்விக்கம வீரா கரசர்ஷ சங்கர்ஷா அமரிஷியாராச்சி ஜயன் பேத்துகிராம் சிரினீட்டோஷீஷாச்சோடிசா பேத்தசிராம் சிரினம் அஷ்வினீட்டா சோஷ்ணீஷா கோடிசா ஹா சாசி கேவா கரவுரவோய அஷ்ச்சரோஷ் கரமத்திய சிராம் அத்தாசி கதேஷ்மா கரபாவரோ அங்கிரய அஸ்வத்தரோ கரமத்திய சிராம் அன்யமான பிஷ்டிகே ஜயக்காங்கி ராஜானோமுகா ஜராசபுர அனியாஷிபோ பிஷ்டிகே ஜயகாட்சி ராஜோராஜானோமுகா ஜமு ஜராசபுர யுபாலேத்தியம் ஃபார சேவிப்போம் ஆறுல இருந்து பத்து ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணனி வரணம் நடக்கிறது ஆறுல இருந்து மேல பார்ப்போம் வீரா ஜனசங்க அமிருஷ்யமா நாராஜை ஜனு ஹயானம் தவிக்கமம் வீராடா மீஷியமா நாராஜி ஜோர்ஹயிரேகோராம் சிரதின்விஜினவி சண்டீடா சோஷ்ணீஷா கோடசன பேத்துகோஷிராம்சிர்த்த்விம்ஜுவி சண்டீடா சோஷ்ணீஷா கோடிசா ஹத்தி கதேஷ்வாச கரபா உரவோய அஸ்வாஸ்ரண்ட நாகோட் கரமத்தியசிராம் அத்தாச்சாசி கேஷ்வ கரபாவரவோய அஸ்வாஸ்வத்தரோம் ியனல பஷமிகேஜா விமுகாஜ்முசந்தமானே ஜெயக்காங்கி ராஜானோமு ஜமு ஜராசன்சன யுபாலம் சமியேத்திருத்துரம் நஷ்டம் கரோத் சுஷியமவன் இஷுபாலம் சமியேத்திருத்தரம் நஷம் கரோத் சுுஷ்வனம் அபிரன்ன பத்தாவது ஸ்லோகம் சுகபிரமிகள் பரீட்சத்தை கூப்பிட்டு சொல்றார் கதன் சங்கர்ஷன் பலராமன் இப்படி வீரர்கள் எல்லாம் இது யாதவ சைன்யத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவர்கள் வந்து இந்த பராக்கிரமத்தை பொறுக்காம அதாவது எதிரி சைன்யம் அவர் அப்படி மழை மாறி மழை மாறி அம்பு மாறியாக போய்தார்கள் அம்பு மாறி போயிட்டு கஜப்படை யானப்படை எல்லா படையும் அப்படி சூழ்நோ அதை பார்த்துன்னா அந்த ருப்பினி தாயார் பயந்தாள் பயப்படாதேன்னு அவர் சொன்னார் இல்லையா அப்போ கஜன் சங்கரிஷ்ணன் பலராமன் போன்ற வீரர்கள்லாம் அவருடைய பராக்கிரமத்தை பார்த்து சகிக்காமல் பொறுத்து கொள்ளாமல் பானங்கள குதிரைகளும் யானைகளும் தேர்களே நாசம் பண்ணார்கள் தேர் வீரர்கள் கொண்டதும் குதிரை வீரர்கள் கொண்டதும் யான வீரர்கள் கொண்டதும் குண்டலங்களோட கிரீடங்களோட கூடிய தலைப்பாய்களோடு இருக்கக்கூடிய விமான கோடிக்கணக்கான தலைகளும் கோடிக்கணக்கான தலைகளும் கத்திகளோடும் கதைகளோடும் வில்களோடும் இருக்கக்கூடிய கைகளும் மு முன் கைகளும் துடைகளும் கால்களும் உறவாக அங்கரையாக அங்கரையாக கால்கள் உறவாக தொடைகள் கரபாக முன்கைகள் இப்படியும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் யானைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் காலாட்கள் காலாட்களுடைய தலைகளும் தரையில் அப்படியெல்லாம் விழுந்து அப்படி ஒரே ரணமயமாக படுத்தி சண்டை மயம் ஒரே ஸ்லோகத்தில் காமிச்சுட்டார் ஒரு ரெண்டு ஸ்லோகத்தில் கவிக்கிறார் இப்படி ஜெயத்தை அடைய வேண்டியதற்காக இருக்கக்கூடிய விஷ்ணிகளால் முடிக்கப்பட்ட சைன்ய சமூகத்தை கொண்ட ஜராசந்தன தலைவராக கொண்ட ராஜாக்கள்லாம் திரும்பி ஓடிட்டார்கள் துண்டக்கான துணியைக்கானன்னு சொல்லுவார் இல்லையா மெட்ராஸ் பாட்டியில் அப்போ எல்லா ராஜாக்களும் திரும்பி ஓடிட்டார்கள் பார்வையை பறிக்கொடுத்தவன் மாதிரி ரொம்ப சோகத்தோட பாரி கிருத்ததாரம் இவ பாரியையை பறிகொடுத்தவன் மாதிரி ரித்ததாரம் இவன் பாரிய மனைவியன் ஏற்கனவே அவள் தான் புனிதான் தனக்கு சொல்லி இருந்தனால அவளை பறிகொடுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆத்துரம் ஒரே சோகமும் துக்கமும் இருக்கக்கூடிய வசனமாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசமே இல்லாமல் தேஜஸ் இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் வாடி போன முகத்தை கொண்ட சுற்றுபாலன் அடைந்து அவர்களை மற்ற ராஜாக்கள்லாம் ஜராசந்தனுடைய தலையில் இருக்கக்கூடிய தலைமையில் கூடிய மற்ற ராஜாக்கள்லாம் பின்னாலும் சொல்ல ஆரம்பித்தார்கள் வேறு ஒன்றும் இல்லை ராமாவதாரத்தில் சீத்தையும் ராமனுடைய சீத்தையை ராவணன் தூக்கின்றோ ராவண ராமன் எப்படி கஷ்டப்பட்டாரோ அப்படிங்கிறப்பல சொல்லுவார்கள் அப்படி ராவணன் வந்து எப்படி இது பண்ணாலும் அப்படியும் தன்னுடைய மனைவி ஏற்றும் போற அந்த வரணும் அப்படிங்கிறாப்பில் இது என்னமோ எனக்கு அது வந்து சரியாக படலை ஏன்னா அது பரமாத்மா மகாவிஷ்ணு அது வந்தார் ஏதோ ஒரு காரணத்தை வச்சுன்னு ராவணன் முடிக்கணும் அதுக்காக அது காண்பிக்கப்பட்டது அது ஒன்றும் அப்படின்னும் நமக்கு அப்பீலிங்காக வரலை அது என்னுடைய பர்சனல் அபிப்ராஜம் அது ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் அடுத்து விவரமா பார்த்தா ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து பார்த்தா எதிரிகளுடைய அப்படிப்பட்ட அம்பு மாதிரி பொய் அது மழை மாறி பொய் அப்படியே படைகள்லாம் மூடி போறதை பார்த்தேன் தாங்க மாட்டாத கதன் பலராமன் போன்ற எல்லா யார வீரர்கள்னா அவர்களுடைய யானைகளையும் அதாவது எதிரிப்படை யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் பானங்களால் அடித்து வீழ்த்தினார்கள் பெரிய சண்டை நடக்கிறது தேர்கள் குதிரைகள் யானைகள் மேலே மேலே உட்காண்ட சண்டை போட்ட பகைவர்கள் அவ அதாவது விரோதிகளுடைய ராஜாக்கள் தலைகள் குண்டலம் கிரீட்டம் தலைப்பாய்களோடு அறுபட்டு கோடி கணக்கில் அப்படி தலையில் கடந்தது கத்தி கதை வில்லு ஏந்திய கைகளும் துடைகளும் கால்களும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் யானைகள் கொட்டகங்கள் இவர்களுடைய எல்லாம் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க இதெல்லாம் படை அவருடைய தலைகளையும் காலாட்படை வீர்களுடைய தலைகளும் அப்படியே கட்டாய துண்டிக்கப்பட்டு அறுக்கப்பட்டு தரையில் கடந்துடு இப்படி ரெண்டு ஸ்லோகத்திலேயே எதிரி படைகளை முடித்ததை காண்பிக்கிறார் சுக்கபிரமணியர்கள் வெற்றியை விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட விஷ்ணு வீரர்கள் யார் வீரர்களால் தன்னுடைய படைகள்லாம் அழிவதை பார்த்து ஜராசந்தன் போன்ற ராஜாக்கள்லாம் அப்படி திரும்பி ஓடிட்டார்கள் துண்டக்கான துணியைக்கானுன்னு சொன்ன மாதிரி அந்த யுத்த பூமியிலேருந்து திரும்பி போயிட்டார்கள் மனைவியை நிஜமாக கல்யாணம் ஆகலை கல்யாண இவருக்கு இவனுடைய மனைவி நடிச்சுட்டு இருக்கான் அப்படி மனைவிய மனைவியும் வாரியை பறி கொடுத்த மாதிரி வாடி இருக்கக்கூடிய உற்சாகமும் அந்த தேஜஸுக்கு இழந்து இருக்கக்கூடிய க வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சுசிபாலன்ட்ட வந்து ஆறுதல்கள் சொன்னார்கள் மேலே பார்த்து இஷ்டாக இருக்கிறோம்